ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி எட்டு அறிவிக்கின்றார்கள் வழி மற்றும் கல்வி ஞானம் ஆகியவற்றுடன் அல்லாஹ் என்னை அனுப்பி வைத்ததற்கு உதாரணம் மழையின் உதாரணம் போலாகும் அதில் ஒரு பகுதி தண்ணீரை ஏற்றுக்கொண்டு செடிகொடிகளை அதிக அளவில் விளைய செய்கிறது தண்ணீரை தேக்கி வைத்து அதன் மூலம் மக்களுக்கு பயனளித்த கெட்டியாகும் பூமியாக உள்ளது மக்களும் அதிலிருந்து கால்நடைகளுக்கும் குடிக்க கொடுத்தார்கள் விவசாயம் செய்தார்கள் அந்த பூமியின் மற்றொரு பகுதி கட்டாந்தரை ஆகும் அது தண்ணீரை தேக்கி வைக்காது செடி முளைக்க செய்யாது இதில் முதல் உதாரணம் அல்லாஹுவின் மார்க்கத்தை விளங்கி அல்லாஹு என்னை அனுப்பி வைத்த மார்க்கம் மூலம் பயனளித்து அதாவது தானம் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுத்தவனுக்குரிய உதாரணமாகும் கட்டாந்தறைக்கு உதாரணம் மார்க்கத்தின் பக்கம் தன் தலையை கூட திருப்பாமல் அல்லாஹ் என்னை எதன் மூலம் அனுப்பினானோ அந்த வழியை ஒப்புக்கொள்ளாமல் இருப்பவனுக்கு உதாரணமாகும் என்று நபி சல்லம்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் குஹாரி ஏழு ஒன்பது முஸ்லிம் இரண்டு இரண்டு எட்டு